தினம் தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்டொட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மனை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் புராண காலத்தில் இன்றைய மைசூர் மைஷாசூரபுரம் என்று அழைக்கப்பட்டு வந்தது காரணம் இங்கே ஆட்சி புரிந்தது மைஷாசூரன் மைஷம் என்றால் எருமை மாடு எருமை தலையும் மனித உடலும் கொண்டு எட்டு தீக்கும் மிரட்டி கொண்டிருந்த மகிஷாசுரன் சிவனை நோக்கி கடுந்தமும் புய்ந்தான் சிவபெருமான் பிரதிச்சமானார் வேண்டும் வரம் கேள் என்றார் ஈசனே நீங்களோ பிரம்மனோ நாராயணோ இந்திரன் முதலான தேவர்களோ அசுரர்களோ என்னை எதிர்த்து வந்தால் தோற்க வேண்டும் மண்ணுலகோ பாதாள உலைகளோ விண்ணிலைகளோ இருக்கும் எந்த ஆண்மகனின் கையாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது நீ கேட்டபுறம் என்று பகிர்ந்துவிட்டு பெருமாள் மறைந்தார் மகிழ்ச்சியில் மகிஷன் மன்னெதிர விண்ணெதிர குதித்தான் அவனால் தேவர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டார்கள் தேவ பெண்டிர்கள் துரைத்தி பிடிக்கப்பட்டார்கள் யாகங்கள் அழிக்கப்பட்டன ஹோமங்கள் ஒடுக்கப்பட்டன இந்திரன் விஷ்ணு ஓடினான் மகிஷனை அழிக்க வழியே இல்லையா என மிரண்டு வினவினான் பரமாத்மன் புன்னகை புரிந்தார் அசுரன் வரம் கேட்டபோது ஆண்கள் அத்தனை பேரையும் குறிப்பிட்டான் ஆனால் ஒரு பெண்ணால் தனக்கு பேர் ஆபத்து வரக்கூடும் என நினைத்து பார்க்கவில்லை கவனித்தாயா ஆம் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரின் தனித்தனி சக்தியினால் மகிஷனை அழிக்க முடியாது ஆனால் மூவரின் சக்திகளும் ஒன்று சேர்ந்து பெண் வடிவு கொண்டால் விஷ்ணு உரைத்தபடி மைஷனை அழிக்க பிரம்மன் விஷ்ணு சிவன் மூவரும் சேர்ந்து உருவாக்கிய ஆதி சக்தியே துர்க்கை வடிவம் கொண்டாள் மதிக்கெட்டு மண்ணுலகே மாயமான காடாக மாற்றிக்கொண்டிருந்த மைஷனை எதிர்த்து பிடாரி அடர்ந்த சிங்கம் ஒன்றின் மீதேறி சாமுண்டீஸ்வரியாக அன்னை போருக்கு புறப்பட்டாள் போரில் அன்னையின் சீற்றம் கண்டதும் தான் பெண்களுக்கு எதிராக நான் வர வாங்காது எத்தனை மதியனம் என்று மைஷனுக்கு விளங்கியது போர் நிகழ்ந்த மலை பிரதேசம் அப்போது என்று அழைக்கப்பட்டு வந்தது கைலாயநாதன் மகாபலீஸ்வரன் என்ற பெயரில் குடிகொண்டிருந்த இடம் அது அங்கே ஒன்பது நாள்கள் கடும் போர் நிகழ்ந்தது பச்சை பசேல் இலைகள் எல்லாம் இரத்தத்தில் குளிர்ந்தன வீசிய காற்றிங்கும் பிணவாடை பளிங்கு போல் தெரிந்த தெளிந்த சுனைநீர் செங்குமி சாராக உருவாகியது கிளங் கிளங் என்னும் ஆயுத மோதல்களின் விளைவாக பறந்த நெருப்பு வரிகளை மரங்கள் ஏற்று குப்பென்று பற்றி ஒன்பதாம் நாள் தன் ஆயுதங்களை எல்லாம் இழந்த நிலையில் மகேஷன் பெரியானான் எருமை முகம் தன் கூர் கொம்புகளால் அன்னை சாமுண்டீசரி தூக்கி எறிய அவள் மீது பாய்ந்தான் மூர்க்கமாக பாய்ந்து வந்த மைஷாசூனை கண்டு லோகனாகி கண் இமைக்கும் நேரத்தில் சூளம் என்னும் ஒரு புது ஆயுதத்தை உருவாக்கினாள் தன்னை முட்டி கிழிக்க பாய்ந்து வந்த மைஷனை அன்னை சாமுண்டி எட்டி உதைத்து கீழே தள்ளி மிதித்தாள் தன் கை அவள் உடலில் பாய்ச்சினாள் தேவர்கள் பூமாழைப் பொய்ந்தனர் தங்களை ரச்சித்து அன்னையை அழுது தொழுது வணங்கினர் உயிர் நீத்து கொண்டிருந்த மைஷனும் அன்னையின் காலடியிலே கடைசி வரை விழுந்து கிடக்க விரும்பினான் அன்னை அவனை கர்ணவுடன் நோக்கினாள் சமகாரம் செய்த நிலையில் தன் திருப்பாதங்களுக்கு கீழே மகிஷாசுரன் விழுந்து கிடந்த நிலையில் என்றெண்டும் காட்சியளிக்கும் வரத்தினை அன்னை துர்காத்தியை அவனுக்கு அருவினாள் பின்னாளில் மகாபலீஸ்வரர் கோவிலில் கொண்ட மகாபலக்கிரியில் தான் மஹிஷாவின் முடிவை நேர்ந்தது என்பதை அறிந்த விக்கிரமாத்தியராஜன் அந்த மலையில் சாமுண்டீஸ்வரி விக்கிரமதத்தை பிரதிஷ்டம் செய்தான் சாமுண்டீஸ்வரின் புகழ் பரவ பரவ இந்த மலைக்கு மகாபலிக்கிரி என்ற பெயர் மறைந்து சாமுடி மலை என்று அழைக்கப்படலாயிற்று மைசூரை ஆண்ட மகாராஜாக்கள் இந்த சாமுண்டீஸ்வரியே தங்கள் குலதெய்வால் வழிபட்டு வந்தனர் மண்ணுகளை காத்து ரச்சித்த அன்னை சாமுண்டீஸ்வரி சத்தியமயமாக காட்சியளிக்கிறாள் கோவிலில் விநாயகரை தவிர மகேஸ்வரனுக்கும் குமாரசாமிக்கும் சிறு சன்னதிகள் அமைந்துள்ளன செவ்வாய் வெள்ளி ஞாயிறு தவிர பண்டிகை நாள்களிலும் பக்தர் கூட்டம் மலை மோதுகிறது குறிப்பாக மகிழன் போர் செய்த ஒன்பது நாள்களும் நவராத்திரி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது அந்த சமயத்தில் வேதப்பார மாநங்கள் இன்னிசை நிகழ்ச்சிகள் என்று கோயில் மட்டும் அல்லாது மைசூர் முழுக்க உற்சவம்தான் மைசாசுரனை போரில் வென்று அன்னை வீழ்த்திய இடத்தில் மழை காலத்தில் இன்றைக்கும் மண் செக்க செவியர் என தோற்றமளிப்பதாக கூறுகிறார்கள் தசரா பண்டிகை முடிந்ததும் பௌர்ணிமி அன்று அதைத் தொடர்ந்து இரவை பகலாக்கும் தெப்போற்சவம் உற்சானமாக பக்தர்கள் ஆயிரம் படிகள் ஏறி கோவிலுக்கு நடந்து வரலாம் கண்ணுக்கு குளிர்ச்சன ரம்யமான சூழ்நிலை தவிர எண்ணூறு படிகள் ஏறியதும் மகா நந்தியையும் தரிசிக்கலாம் நெஞ்சுக்கு நிம்மதி அன்னை சாமுண்டீஸ்வரி சன்னிதி அதனால் நாம் மைசூர் சாமுண்டீஸ்வரி வணங்குவோம் அவள் அருளை பெறுவோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்